ஸ்ரீ குருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாங்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜீவன்களுடைய கதாகத்தியை பார்க்கணும்னு நாம் கருட புராணத்தை அடிப்படையாக வச்சுண்டு பார்த்துன்னு வரோம் அதில் அப்படி ஒவ்வொரு ஜீவனும் இந்த பௌத்திகமான தேகத்தை விட்டுட்டு பிரேத சரீரத்தை எடுத்துக்கிறான் அந்த பிரேத சரீரமானது அங்குஷ்டமாத்திர புருஷஹா அப்படின்னு கருட புராணம் காட்டுறது அந்த தேகம் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னா கட்டவிரல் அளவுதான் இருக்கும் கர்ப்பத்தில் குழந்தை உற்பத்தி ஆறது ஆறபொழுது கட்டவரல் அளவு தான் இருக்கும் அப்படின்னு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது அந்த கர்ப்பத்தில் எப்படி ஒரு குழந்த உற்பத்தி ஆறபொழுது அளவு இருக்கோ அதே அளவு தான் அந்த பிரேத்த சரீரத்தோடு கூட ஒவ்வொரு ஜீவனும் இருக்காங்க அந்த பத்து மாதம் கர்ப்பத்தில் குழந்த வளர்றது அதுபோல தான் ஒவ்வொரு ஜீவனும் அந்த பத்து நாள் வளர்றது கட்டவரல் அளவு உள்ள தேகமானது முழு வளர்ச்சியை அடையிறது அதற்குத்தான் நித்திய விதின்னு நமக்கு மகர்ஷிகள் அப்படி வகுத்து கொடுத்துருக்கா அப்படி கல்லூன்றதுன்னு சொல்லி அப்படி கருங்கல் வச்சு அதில் பிரேதத்தை ஆவாகனம் பண்ணுறது எதற்காக அதில் ஆவாகனம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஜலத்தை விட்டுண்டே இருப்போம் அதில் அந்த தேகத்தை நாம் அக்னியில் வச்சதுனாலே தாபம் அந்த தாபம் போகிறதுக்காகத்தான் எள்ளு கலந்த ஜலத்தை விடுறது துணியை பிழிஞ்சு விடுறது நாம் ஆகாரம் கொடுக்குறோம் அந்த அந்த கல்லில் வாயு ரூபமாக இந்த பிரேதத்தை நாம் ஆவாகனம் பண்ணுறோம் அப்படி கருட புராணம் காட்டுறது மனசா வாஜுரூப்பேன சிலாயாம் யோஜயாமியகம் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு கருட புராணம் காண்பிக்கிறது வாஜுரூபமாக பிரேதத்தை அதில் அவாகனம் பண்ணுறது அதிலே வாசம் பண்ணிட்டு வருது அந்த ஜீவன் தனப்படி துணியை பிழிஞ்சு விடுறது எள்ளு கலந்த ஜலத்தை விடுறது பிண்டப்பிரதானம் பண்ணுறது அப்படின்னு பத்து நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும் அது இப்போது காலப்போக்கில் என்ன ஆயிடுத்துன்னு கேட்டால் சேர்த்து பண்ணுறதுன்னு வந்துடுது இப்போது ஒன்போது ஒன்பதாவது நாளிலிருந்து ஆரம்பித்து சேர்த்து பண்ணுறதுன்னு இப்போது வழக்கத்தில் வந்துடுது அது எப்படி வந்ததுன்னு தெரியல ஏன்னா நம்முடைய ரிஷிகள் சொல்கிற வழி கருட புராணம் நமக்கு காட்டுற வழி என்னன்னு கேட்டால் அந்த பத்து நாளைக்கும் தொடர்ந்து செய்யணும் கர்ப்பத்தில் ஒரு குழந்த உற்பத்தி ஆறுது அப்படின்னா முதல் நாளைக்கு குழந்தை உற்பத்தி ஆறுது மறுநாளைக்கு பிரசவித்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அது குழந்தையாகவே இருக்காது அப்படி ஒரு குழந்த பிறந்ததானால் அது ராட்சச குழந்தையாக இருக்கும் மனுஷ தேகம் அப்படி இல்லை பத்து மாதம் தாயாரனுடைய கர்ப்பத்தில் இருந்து வளர்ந்து பிறக்கணும் அப்போதான் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தையும் தாயாருக்கும் ஆரோக்கியம் அதுபோல தான் பத்து செய்ய வேண்டிய காரியத்தை பத்து நாளைக்கு தான் பண்ணணும் சேர்த்து பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நாம் அதை பண்ணுறதுனாலே ஒவ்வொரு அங்கம் உற்பத்தி ஆறுதுன்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது அந்த கட்டவிரல் அளவு உள்ள அந்த தேகத்துக்கு சின்ன சின்னதாக இருக்க அங்கங்கள்லாம் அந்தந்த அங்கங்கள் வளர்றது ஒவ்வொரு நாளைக்கும் அப்படின்னு கருட புராணம் நமக்கு காட்டுறது சிரஸ்துவாத்தியேன பிண்டேன முதல் நாளைக்கு நாம் செய்யக்கூடியதான அந்த நித்தியவிதியினாலே சிரசு தலையானது வளர்றது த்விதீயேன கர்ணாட்சி நாசிக்கந்தூ சமாசதா ரெண்டாவது நாளைக்கு நாம் செய்யக்கூடியதான கர்மாவனாலே காதுகள் கண் மூக்கு இவைகள் வளர்ச்சியடைகிறது கலாம்சபுஜவக்ஷ திருத்தீயேன ததாக்கிரமாத் மூன்றாவது நாளைக்கு கழுத்து தோள்பட்டை மார்பு இவைகள் வளர்ச்சியடைகிறது சதுர்த்தேனச்ச பிண்டேன நாபிலிங்ககுதம் ததா நான்காவது நாளைக்கு நாம் பண்ணக்கூடியதான அந்த கர்மாவனாலே தொப்புள் கீழே உள்ள லிங்கம் குதம் இவைகள்லாம் வளர்ச்சி அடைகிறது ஜானுஜங்கம் ததா பாதௌ பஞ்சமேனத்து சர்வதா முட்டி கீழ் கணுக்கால் இவைகள்லாம் அஞ்சாவது நாளைக்கு வளர்ச்சி அடைகிறது சர்வ மர்மானி ஷஷ்டேன மர்மஸ்தானங்கள்னு ஜாயிண்ட்கள் இவைகள்லாம் ஆறாவது நாளைக்கு வளர்ச்சி அடைகிறது சப்தமேன து நாடயா ஏழாவது நாளைக்கு நாம் பண்ணக்கூடியது கர்மாவினாலே நரம்புகள் வளர்ச்சியடையிறது தந்தலோமானியஷ்டமேன எட்டாவது நாளைக்கு நாம் செய்யக்கூடியதான கர்மாவுனாலே பல்லு ரோமாக்கள் முதுகு இவைகள் வளர்ச்சியடையிறது வீரியத்து நவமேனச்ச அந்த இறந்து போன ஜீவன் ஆணாக இருந்தால் ஆண் சக்தியும் பெண்ணாக இருந்தால் பெண் சக்தியும் வளர்ச்சி அடையிறது தசமேனது பூர்ணத்துவம் பத்தாவது நாளைக்கு பூர்ணமான தேகமானது கிடைக்கிறது திருத்ததா கித்வி பரியயா அப்படி பத்து நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அங்கங்கள் வளர்ச்சி அடையிறது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காட்டுறது இந்த ஒரு ஞானத்தோடு நாம் செய்யணும் அது அன்னிக்கு செய்ய வேண்டியதான கர்மாவனாலே இந்த அங்கங்கள் உற்பத்தி ஆகிறது அதாவது வளர்ச்சி அடையிறது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அந்த ஞானத்தோடையே நாம் செய்யணும் சேர்த்து பிடிச்சி இப்படி பண்ணுறதுன்னு செய்யப்படாது அதை நாம் சரியாக செய்துவிடணும் இப்போ பண்ணலைன்னா அந்த ஜீவனுக்கு அப்புறம் நாம் இதை செய்யவே முடியாது திரும்பவும் இந்த முறையில் நாம் செய்ய முடியாது பிறகு அவர்களுக்கு சொந்தமாக பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் அப்படி போக விடப்படாது இதெல்லாம் கடன் ரிணம்னு போயிரு கடன்கள் அதை சரியானபடி அடைச்சுடணும் சரியாக செய்துவிட்டால் அந்த ஜீவனாலே நமக்கு எந்த விதமான ஏற்படாது அப்படி அந்த பத்து நாளைக்கு பண்ணி அந்த பூர்ண தேகத்தை அந்த ஜீவனுக்கு கொடுத்தும் இந்த பத்து கொட்டுறதுன்னு சொல்லி பத்தாவது நாளைக்கு நிறையா வஸ்துக்கள்லாம் பண்ணி அப்படி கொடுப்பா பந்துக்கள்லாம் சேர்ந்து அப்படி கொடுத்தும் அப்படி நதிக்கரையில் கொண்டு போய் அப்படி வீசணும் வடக்கை பார்க்க நின்று தெற்கு நோக்கி வீசுறது அந்த பட்சணங்களை வீசினால் காற்று ரூபமாக வந்து அதில் உள்ள அந்த எசன்ஸை சாப்பிட்றா அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது அப்படி அந்த பத்து நாளைக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யறதுனாலே அவர் அந்த பிரேத சரீரத்தில் உள்ள அந்த ஜீவனுக்கு பூர்ணமான தேகமானது கிடைக்கிறது பசி தாகம் இல்லாமல் திருப்தியாக இருக்கு அந்த ஜீவன் அந்த பத்து நாளைக்கு செய்ய வேண்டியதான கர்மாவனாலே அந்த பத்து நாளைக்கும் தீட்டு உண்டு பங்காளிகளுக்கு ஞா ஞாத்திகள்னு சொல்கிறது அவர்கள் அத்தனை பேருக்கும் பத்து நாளைக்கும் தீட்டு உண்டு தீட்டு காத்து பத்தாவது நாளைக்கு அந்த பங்காளிகள் செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணங்களை செய்யணும் குழித்தர்ப்பணம்னு சொல்கிறது அதை செய்து பிறகு இந்த கர்மா பண்ணுறவன் செய்து முடிக்கணும் இந்த பத்து நாளைக்கு பிறகு தீட்டுகள் போகிறத்துக்கு ஹோமங்கள் பண்ணி அப்படி பூர்த்தி பண்ணுறோம் அந்த பத்து நாலு காரியத்தை மேற்கொண்டு என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்